சச்சிதானோத்தியேத்தாபய வய நும்திஜாசையம் கேவலம் பரம் சங்கசேத்த விம்யும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு மேலும் சொல்கிறார் தஸ்மாத் எனவே இந்த ஆத்மானாத்ம விவேகத்தை பண்ணணும் ஆகையினால ஜிக்யாசையா ஜிக்ஞாசையான்னு சொன்னால் வேதாந்த வாக்கியங்களை குருமுகமாக விசாரம் பண்ணுறதன் மூலமாக ஆத்மஸ்தம் கேவலம் பரம் ஆத்மானம் சங்கம்ய இந்த உடம்பு மனசில் இருக்கக்கூடிய தன்னுணர்வை அந்த உணர்வை தன்னுணர்வை என்ன தன்னுணர்வுக்கு காரணமான உணர்வை இண்டிவிஜுவாலிட்டிக்கு சப்டான்ஸா இருக்கக்கூடிய பியூர் கான்சியஸ்னஸ் அர்த்தம் தன்னுணர்வுக்கு காரணமாகிய தூய உணர்வை நன்றா அறியணும் அசங்கமாக அறியணும் கேவலம் பரம் ஆத்மானம் கேவலம்னா நித்ய அசங்கம் எப்பொழுதும் ஒட்டாமல் இருக்கின்ற இந்த ஆத்மாவை விச்சாரம் பண்ணாதான் இது புரியறது நமக்குள்ளே இந்த விச்சாரம் நடந்து நமக்கும் இந்த உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கிற தொடர்பை நாம் நீக்கிடுறோம் பரம் ஆத்மானம் இந்த தேக வெத்திரிக்தூல சூக்ம காரண சரீராத் வத்திரிக்தமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்ம சைதன்யத்தை சங்கமிய சம்யக்கு அவகமியன்னு அர்த்தம் நன்றாக புரிந்து கொண்டு ஏதத் ஏதத் வஸ்து புத்திம் யதாக்கிரமம் நரசேத் ஏதத்து ஏத்தத்துன்னா இதனை வஸ்து இது ஒரு பொருளாக நினைக்கக்கூடிய எண்ணம் இந்த உடம்பு மனசு தன்னுணர்வுக்கு முக்கியத்துவம் தர்ற புத்தி அதை சொல்கிறார் ஏதத்து வஸ்து புத்திம் இதனிடத்தில் இருக்கக்கூடிய வஸ்து புத்தியை யதாக்கிரமம் நரசேத் சாஸ்திரத்தில் சொன்னபடி அன்யோந்தர ஆத்மா பிராணமய முதல்ல அன்னமய அன்னமய அந்தர ஆத்மா பிராணமய ஆத்மா மனோமய ஆத்மா விஜானமய ஆத்மா ஆனந்தமய ஆத்மான் சொல்லி எல்லாத்துலையும் இருக்கிற அபிமானத்தை முறையாக விட்டுடணுங்கிறனருபரமேத் புத்தியாதி ஆத்மசம்ஸம் மனுவா நிஞ்சிதபி சிந்தையேத் அப்படின்னு பகவான் பகவத்கீதையில் உபதேசம் பண்ண ஆறாவது அத்தியாயத்தில் அது மாதிரி இங்கேயும் நாம் வந்து ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற பரமாத்மஸ்வரூபமாக தன்னை உணர்ந்து இந்த வரையறைக்குட்பட்ட உடம்பு மனசு புத்தியில் நான் என்கின்ற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும் என்பதைத்தான் இங்கே உபதேசம் பண்றார் அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் தஸ்மாஜ் ஜிஜாசயாத்மானம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்